அலா மஹ்ராஹ் உ அிரீம் நமது அவ் மார்க் அலா மஹார்த்திரமது அவ் அவன் தூதர் ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மர்ணித்துவிட்ட முஸ்லிம்கள் திருவினால் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக சோனம் செல்வதற்கான ஒரே வழி படைத்த அல்லாஹ் நேர்வழியாகும் அதனை இஸ்லாம் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இஸ்லாம் என்ற உடனேயே நான்கு மதுகபுகள் என்ற என்பது மிக பெரும்பாலான மக்களுக்கு மத்தியிலே நினைவில் வந்து இந்த நான்கு மதுகபுகள் எங்கிருந்து வந்தன இவை அல்லா இரக்கிய அல் குரானிலே அசுன்னாவிலே உள்ளவையா இவற்றை பின்பற்றுவதுதான் இஸ்லாமா அல்லது இவற்றுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இந்த விடயங்கள் பற்றி மிக தெளிவான ஒரு விளக்கம் வேண்டும் என்று ஒரு சாரார் விரும்புகின்றார்கள் சுருக்கமாக ஆனால் மிக தெளிவாக அவ்வாவுடைய வார்த்தைகளை கொண்டு இதனை தெளிவுபடுத்துகின்றோம் நல்லவற்றை செல்மடுக்கக்கூடியோரது பண்புகளை பற்றியும் அவ்வாஹ் அற்புறான் இதை சொல்லுகின்றான் சொல்லப்படுகின்ற விடயத்துக்கு காது கொடுக்க வேண்டும் அதனை கவனமாக நாம் எமது உள்ளத்தில் உள்வாங்குகின்ற போது அதன் பின்னர் அவ்வாவுடைய நல்லடியார்கள் அவற்றிலே மிகச் எடுத்து பின்பற்றுவார்கள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த மருநபுடைய நிலைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சமூகத்தில் சீர்திருத்தம் செய்ய வந்த ஒரு அமைப்பு எனும் ஒரு அமைப்பாகும் பொரானையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய கோஷம் மறுநதோல் அவசியமில்லை என்றும் இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் வியக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் இலங்கைக்கு தௌஹீ ஜமாத் என்ற ஒரு கொள்கை வந்தது சவுதி அரேபியாவிலிருந்து என்பதை கடந்த கால அறிந்தவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் சவுதி அரேபியாவிலே நான்கு மதுகபுகளில் ஒன்றாகிய ஹம்பளி மதுஹப் பின்பற்றப்படுகின்றது என்பது பெரும்பாலானோருக்கு தெரியாது ஆகவே மதுரபுகள் தவறு என்ற கோஷம் நான்கு மதுகபுகளில் ஒரு மதுகபாகிய ஹம்பலி மதுகபிலிருந்து இலங்கையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று அந்த தௌஹீதுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டதென்றால் மதுரபை பின்பற்றுவதில் தவறு கிடையாது அவையிலும் அல்லாஹ் சொல்லுகின்ற இஸ்லாத்திலே உள்ளவர்தான் என்ற கருத்துக்கள் தௌஹீத் என்ற சாராரால் முன்வைக்கப்படுகின்றது இது தெளிவு தேவை என்று இந்த கேள்விகளை முன்வைக்கக்கூடியவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ஒருவன் அல்லாவுடைய திருப்தியை அடைவதற்கு அவன் பின்பற்ற வேண்டிய நேர்வழி என்ன என்பது பற்றி சொல்லக்கூடிய மூன்று புரான் வசனங்களை முதலிலே நாம் நினைவுபடுத்துகின்றோம் ஒரு மனிதன் யாரை பின்பற்ற வேண்டும் எதனை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டால் அல்லாவுடைய பதில் ஏழாவது அத்தியாயத்தின் மூணாவது வசனம் உங்களது ரெப்பிடம் இருந்து உங்களின் பால் இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் மிகச் சொற்பமாகவே நீங்கள் சிந்தித் துணர்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் முஸ்லிம் என்று சொல்லுகின்ற எந்த ஒரு மனிதனாவது அல்லாவை விட பெரிய ஒருவன் இருக்கின்றான் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான் சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்பதை சிறு தொல்லைகள் கூடாதுவார் எனவே எங்களை படைத்து எங்களுக்கு சோனத்தை தரப்போகின்ற அல்லாஹ் நாம் எதனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவனிடமிருந்து இறக்கி அல்லப்பட்ட வகையை பின்பற்றுங்கள் அவுலியாக்களை பின்பற்றாதீர்கள் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றான் அல்லாவுடைய நல்லடியார்கள் தூய்மையோடு அல்லாஹுடைய சட்டங்களை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் அவுலியாக்கள் தான் என்பதை அற்புறான் சொல்லுகின்றோம் இதனை தாண்டி மக்களிலே மக்கள் பெரிய ஒரு அறிஞராக அல்லாவை பயந்து நடந்த மனிதராக காண்பவர்களை அவுலியாக்கள் என்று சொல்வார்கள் எப்படியோ மக்கள் சொல்லக்கூடிய இந்த அவுளியாக்கள் இவர்களாக இருந்தாலும் அவர்களையும் படைத்து அவர்களுக்கு கூலி வழங்க இருக்கின்ற சொல்லுகின்றான் என்னிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அவுளியாக்களை பின்பற்றாதீர்கள் என்று முதலாக சொல்லுகின்றான் இப்போது அல்லாஹ் நேர்வழியை யார் மூலம் கொடுத்து அனுப்பினானோ அந்த நபியார்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று நீங்கள் பார்க்க விரும்பினால் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் அந்த நபியர்களுடைய சொல்லுவதை அல்லாஹ் அரசர் ஆணையை பரிந்து வைத்திருக்கின்றார் என்னை அவங்களை என்ன செய்வான் என்பது பற்றி எனக்கே தெரியாது வழி மூலம் எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று சோனத்திலே முதன் முதலாக நபி அலையு சலாத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னையும் உங்களையும் அவ்வான் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் பின்பற்றுவதெல்லாம் வங்கி மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று நபி அவர்கள் சொல்லுகின்றனர் இப்போது அவ் என்ன தீர்ப்பு வழங்குகின்றான் வகையை மட்டும் பின்பற்றுகின்ற இந்த நபி அவர்களை பற்றி அல்லாவுடைய தீர்ப்பு என்ன என்றால் உமக்கு வகை மூலம் இறக்கப்பட்டதை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் நிச்சயமாக நீர் நேரான ஒரு பாதையிலே இருக்கின்றீர் அறிவிக்கப்பட்டது இருக்கின்றது உங்களுடைய சமூகத்தினருக்கும் நல்லுபதேசமாகும் இந்த உபதேசத்தை கொண்டு நீங்கள் பின்பற்றி நடந்தீர்களா புறக்கணித்து நடந்தீர்களா நிச்சயமாக நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் என்று அவ்வளா சொல்லுகின்றான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த மது என்றால் என்ன அவற்றிற்குரிய அந்தஸ்து என்ன அவற்றை பின்பற்றுவது கடமையா புறக்கணிப்பது கடமையா என்ற விடயங்கள் அனைத்துக்கும் முன்னால் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்பதையும் எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி அலஹி சலாத்து அவர்கள் எதனை பின்பற்றினார்கள் என்பதையும் பின்பற்றிய விடயத்தின் காரணமாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றதையும் இந்த மூன்று குரான் வசனங்கள் இருந்து நாம் பார்த்து விட்டோம் இந்த நேர்வழிக்குள் மதுரா புகழ் எந்த இடத்தை வகிக்கின்றன அவற்றிற்குரிய அங்கீகாரம் என்ன என்ற விடயங்களை பற்றி இரண்டாவது சொத்தாவில் தெளிவுபட்டுகின்ற கஸ்தாக பெருவர்கள் إن الحمد لله نحمده ونفعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وهده لا شريك له وأشهد أن محمد أن عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحديث به محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار صبحكم ومساكم فقال رسول الله صلى الله عليه وسلم بوئست انا والساعه كهاتين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم وك حميد مجيد اما بعد இப்பொழுது மதுபுகள் என்றால் என்ன நீங்கள் பார்த்தால் குறிப்பிட்ட மனிதர்களை இமாம்கள் என ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்வது சரியா பிளையா என்ற எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் அப்படியே பின்பற்றுவது இந்த மருகவின் அடிப்படை தன்மையாகும் தக்கலீத் என்று அரபு மொழியிலே சொல்லுவார்கள் எந்தவித கேள்வி பார்வையும் இல்லாமல் யாரேனும் ஒரு மனிதரை சொல்வதை அவை அனைத்துமே சரியானது அதை போதுமானது அது எங்கள் மீது கடமையானது என்று பின்பற்றுகின்ற தன்மையைத்தான் தக்கலீத் என்று சொல்லப்படும் என்னிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அதே விடயத்தை ஒரு தாராரிடம் சொல்லும் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் மாறாக எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எதனை பின்பற்றினார்களோ அதனைத்தான் பின்பற்றுவோம் என்று ஒரு சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் ஒரு அழகான ஒரு கேள்வியை அவர்களை நோக்கி முன்வைக்கின்றார் அவ்வளவுக்கானவழியிலும் இல்லாமல் அவர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் அந்த மூதாதையர்களை பின்பற்றுவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் இந்த மதுபோல் என்பது மிக சுருக்கமான இந்த நேரத்திலே ஒவ்வொரு அறிஞருடைய விடயத்தையும் நாம் எடுத்துச் சொல்லவில்லை பல அறிஞர்கள் இமாம் இப்னு வசீர் அதே இப்னு அபுல் அஸ் என்ற அறிஞர் அதே இமாம் சவுகானி இமாம் வை இப்படி பல அறிஞர்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் நபியுடைய காலத்தில் இந்த மதுரபோல் இருந்ததா என்றால் ஒருபோதும் இருக்கவில்லை என்று சொல்கின்றார்கள் அதுதான் உண்மை சகாபாத்தருடைய காலத்திலே இந்த மதுரபோல் இருந்ததா என்று கேட்டால் தனியொரு மனிதரை அவர் சொல்வது அனைத்துமே சரி நாம் எடுப்போம் என்று பின்பற்றிருந்த கொள்கை சகாபாத்தருடைய காலத்தில் இருந்ததா என்று கேட்டால் அதுவும் கிடையாது நான்கு இமாம்கள் அவர்களுடைய பெயரால் நான்கு மதுகபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அந்த நான்கு இமாம்களுடைய காலம் தபா தாபி காலம் இந்த காலத்திலே மதுகபோல் இருந்ததா என்று கேட்டால் அங்கும் கிடையாது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம் மதுகபோல் என்றால் ஒரு முஸ்லிம் அல்லாவுடன் இருந்து இறக்கப்பட்ட வகையை பின்பற்ற வேண்டும் என்று அல்லா சொல்லுகின்றான் எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட தூதர் இந்த வகையை மட்டும்தான் பின்பற்றினார்கள் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் வகையை பின்பற்றிய நபி அவர்கள் ஒரு நேரான மிகச் சரியான பாதையில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ் வழங்கிவிட்டான் இப்போது என்ன நடக்கின்றது என்றால் நபியுடைய காலத்திலே சகாபாக்களுடைய காலத்தில் நபிமாக தாபிரங்களுடைய காலத்தில் சபாத் காலத்திலே இப்படியான காலங்களில் ஒரு அவர் சொல்லுகின்ற விடத்துக்கு ஆதாரம் இருக்கின்றதா இல்லையா என்று பார்க்காமல் ஒட்டு மொத்தமாக அந்த மனிதரை பின்பற்றுகின்ற நிலைமை நான்கு நூற்றாண்டுகள் வரை அல்லது குறைந்தபட்சம் நபியுடைய காலத்திலே சகாபாத்தருடைய காலத்தில் தாபியங்களுடைய காலத்தில் தபா தாபியங்களுடைய காலத்திலே இந்த மதுரபுகன் இருக்கவில்லை மதுபுகழ் என்றால் குறிப்பிட்ட ஒரு மனிதர் அவர் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் நதி அல்லாத ஒரு மனிதரை அதன் குறிப்பாக நான்கு அறிஞர்களை மனிதர்களுடைய இமாம்கள் என்று குறித்து வைத்திருக்கின்றார்கள் அது முதலாவது இமாம் அபு ஹனிபா அதன் பிறகு இமாம் மாலிக் அதன் பிறகு இமாம் ஷாபில் அதன் பிறகு அஹமது முன்ஹம்பர் இந்த நான்கு மனிதர்களையும் அவர்களுடைய மதுரபுகள் என்று பின்னால் வந்தவர்கள் அந்த இமாம்களை விட மிக அதிகமானவற்றை எழுதி வைத்திருக்கின்றார்கள் அந்த இமாம்களுக்கு முரணானவற்றை எழுதி வைத்திருக்கின்றார்கள் அவற்றிற்கு நான்கு மதுகபுடைய அந்த அறிஞர்களுடைய பெயரை சூட்டிருக்கின்றார்கள் மதப் மாளிகி மதப் ஷாபி மதப் ஹம்பல் மதஹப் என்று நான்கு பெயர்களை சூட்டி வைத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு நபியல்லாத ஒரு மனிதருடைய கூற்றுக்களை அது அல்லாவுடைய கூற்றோடு உடன்படுகின்றதா முரண்படுகின்றதா என்று பார்க்காமல் அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரியோடு உடன்படுகின்றதா முரண்படுகின்றதா என்று பார்க்காமல் இவர்களாக ஏற்படுத்திய இந்த நான்கு நான்கு இமாம்களையும் பின்பற்றுவது கடமை என்ற ஒரு கருத்தை சமூகத்திலே மிக அதிகமான உளமாக்கல் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல ஒருவனி முஸ்லிம் என்று சொன்னால் அடுத்த கட்டம் நீ எந்த மதுஹபி என்று கேட்பார்கள் ஆனால் நபி அவர்களுடைய காலத்திலே இப்படி கேட்பதும் இல்லை இருக்கவும் இல்லை சகாபாக்களுடைய காலத்திலே இருந்ததா என்றால் அங்கும் இருக்கவில்லை அடுத்த தலைமுறையினராகிய தாபியங்களுடைய காலத்திலே இருந்ததா என்றால் அங்கும் கிடையாது அதனை தாண்டி எந்த அறிஞர்களுடைய பெயரால் மதுகபோல் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் வாழ்ந்த காலம் தவாபிங்களுடைய காலம் அங்கும் இந்த மதுகபோல் கிடையாது நான்கு மதுகபோரில் ஒரு மதுகப் ஆகிய ஷாஃபி மதுகம் நாம் வாழுகின்ற இந்த இலங்கை நாட்டிலே நூற்றிக்கு தொண்ணூறு வீதம் பின்பற்றக்கூடிய இந்த மதுகப் இந்த இமாம் ஷாஃபி அவர்கள் மதுகபோலை பற்றி என்ன சொல்லுகின்றார் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ால் ஒரு மனிதரை நபியுடைய கூற்றுக்களோடு என்று பார்க்காமல் எதனை சொன்னாலும் பின்பற்றும் தன்மை இதனை தக்கலீல் என்று சொல்லப்படும் இப்போது இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய ஏகோபித்த முடிவு என்னவென்றால் யாருக்கு நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய சொன்னா இதுதான் என்று தெளிவாகிவிட்டதோ ஒரு காரியத்தில் ஹதீஃபிலே இப்படித்தான் இருக்கின்றது என்று தெரிய வந்துவிட்டதோ அதற்கு மாற்றமாக யார் என்ன சொல்லியிருந்தாலும் அரபு மொழியிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விதம் இருந்தாலும் அது இமாம் ஷாபியையும் உட்படுத்தும் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய ஏகோபித்த முடிவு ஒரு விடயத்திலே சொன்னா இதுதான் என்று தெளிவாகியதும் பிறகு அதற்கு மாற்றமாக வேறு ஒருவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற உரிமை எவருக்கும் கிடையாது அது ஹலால் கிடையாது அதாவது ஹரான் என்று சொல்லுகின்றார்கள் சொல்லுவது யார் நான்கு மதுகபுகளின் ஒரு மதுகபாகிய இமாம் ஷாபியின் பெயரால் உருவாக்கப்பட்ட மதுகம் அந்த இமாம் ஷாபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று தெரிந்ததன் பிறகு அதற்கு மாற்றமாக யார் என்ன சொன்னாலும் அதனை ஏற்றுக்கொள்வது ஹராம் ஆமமானது அல்ல என்று சொல்லுகின்றார்கள் உதாரணமும் தேவை என்றால் தயமம் செய்யும் போது ஒரு முறை இரண்டு கைகளையும் நிலத்தில் அடிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் நிலைமை என்னவென்றால் பத்துவா என்னவென்றால் இரண்டு முறை நிலத்திலே கையை அடிக்க வேண்டும் ஒரு முறை கையை அடித்துவிட்டு முன்னாடி தடவ வேண்டும் இரண்டாம் முறை நிலத்திலே நிலத்திலே கையை அடித்துவிட்டு முழங்கை வரை வேண்டும் இப்போதை நான் ஷாபியுடைய தீர்ப்பின் படி தயமம் செய்யும் ஒருவர் ஒரு முறை நிலத்திலே கையை அடித்து ஊதிவிட்டு அல்லது புறங்கைகளால் தட்டிவிட்டு முகத்தையும் கையையும் தடவிக்கொள்வது சுண்ணாவில் உள்ளதாகும் இதனை அறிந்த ஒருவர் இரண்டு முறை நிலத்திலே கையை அடித்து தயமம் செய்கின்றார் என்றால் இவர் ஒரு அராமான காரியத்தை செய்கின்றார் இப்படி செய்யக்கூடிய ஒரு உரிமை எந்த ஒருவருக்கும் கிடையாது இது முஸ்லிம்களுடைய ஏகோபித்த முடிவு என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதன் கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் மதுரபோல் என்பது நபியுடைய சகாபாத்தருடைய தாபியங்களுடைய தபா தாபியங்களுடைய காலத்தில் இருந்தது அல்ல மதுரபோடைய தீர்ப்புகளை பின்பற்றுவது ஆகுமா என்று கேட்டால் நான்கு மதுரபோலின் ஒரு இமாம் ஆகிய இமாம் ஷாஃபியின் தீர்ப்புப்படி அது ஹராமானதாகும் ஹராமானது என்பதை அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை இமாம் ஷாஃபி சொல்கின்றார்கள் இப்போது நிலைமை என்னவென்றால் இந்த உண்மைகளை இலங்கை மண்ணிலே என்ற பெயரில் அந்த காலத்தில் ஒரு நபர் இந்த இந்த தெளிவுகளை ஆரம்பித்து வைத்தார் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு சில அடிப்படை விடயங்களை அவர் அறியாது இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட வரையிலே முறையான ஒரு ஆதிமாக அவர் இல்லை என்றாலும் என்பது மதுகபின் உயிரோட்டமானால் குறிப்பிட்ட ஒரு மனிதரை சரிபிளை பார்க்காமல் பின்பற்றுவது இவனை செய்யக்கூடிய இந்த மதுகபுகள் இஸ்லாம் அல்ல என்ற கொள்கையை முன்வைத்து சௌஹீத் கொள்கையில் அவர் தோன்றியிருக்கின்றார் ஆனால் இன்று மிக பெரும்பாலான உலமாக்கல் மக்கு மத்தியிலே தௌஹீதின் பெயரால் பல்வேறு பெயர்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள் பின்பற்றுவதில் குற்றம் இல்லை பின்பற்றலாம் என்று நிறைய பேர் சவுதி அரேபியாவின் உயர் அதாவது உயர்மட்ட உடமாக்கல் பெரும் உடமாக்கலின் ஒன்றியம் என்று ஒன்று அதன் தலைவராக இருபத்தி ஐந்து வருட காலங்கள் இருந்துவிட்டு மரணித்து சென்று மரணித்து சென்று உலமாக்கள் அங்கீகரிக்கலாம் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஆதாரம் இல்லாமல் ஒருவரை பின்பற்றுவது இதனுடைய நான்கு நிலைகளை அந்த உலமாக்களின் ஒன்றியம் தீர்ப்பு சொல்லுகின்றது முதலாவது ஒரு மனிதர் குரான் சுன்னாவிலிருந்து ஒரு சட்டம் எது என்பது என்று எடுத்து தெரிந்த ஒரு அறிஞர் ஒரு ஆண் சொன்னா ஒளியீடே இதுதான் முடிவு என்று தெரிந்ததன் பிறகு இதற்கு மாற்றமான தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு மதம் அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆளு இவர்களை பின்பற்றுவது ஹராமானது என்று என்பது ஏகோபித்த முடிவு என்பதை சௌஹீத் எங்கே இருந்து பிறந்து வந்ததோ சௌஹீதின் உச்சமட்ட உலமாக்கல் குழுவின் தலைவரும் உப தலைவரும் மற்றொரு ஆளுமும் சேர்ந்து வழங்கியிருக்கின்ற தீர்ப்புத்தான் இது ஆதாரம் கேட்காமல் தனியொரு மனிதரை பின்பற்றுவது மதுஹபி என்பதை பார்த்தோம் இப்படி குரான் ஹதீஸை தெரிந்த ஒரு ஆளின் இதுவே இன்னும் சட்டம்தான் என்பதை எடுக்க தெரிந்த ஒரு ஆளிம் இப்படி ஒரு மதுஹபை பின்பற்றுகின்றார் என்றால் ஒட்டுமொத்த அறிஞர்களின் கருத்து அது ஹராம் என்பது என்று முதல் வகையை சொல்லுகின்றார் இரண்டாவது வகை யார் என்றால் அதே ஆளி அவன் அந்த ஆலிமுக்கு குறிப்பிட்டு அந்த சட்டம் எது என்பதை குரான் ஹதீஸில் இருந்து பார்க்க முடியும் ஆனால் இதுவரைக்கும் அவர் பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட வேற ஒரு அறிஞரை ஆதாரம் என்ன என்று பார்க்காமல் சரிவுகளை பார்க்காமல் பக்கலீர் செய்வது ஆவமான இரண்டாவது நிலையை தெளிவுபடுத்துகின்றார்கள் மூன்றாவது வகையினர் புரான் ஹதீஸில் இருந்து நேரடியான சட்டத்தை எடுக்க தெரியாத அதே நேரத்தில் புரான் ஹதீஸில் இருந்து லாமிய சட்டங்களை எடுத்து கூடி ஒரு ஆலிமிடம் கேட்டு நடக்கின்றார் என்றால் இது ஆகுமானது என்று சொல்லுகின்றார் நாம் புரிந்து வேண்டும் குரான் ஹஜீஸை படித்த ஆளிடம் ஆலிமிடம் இருந்து அல்லாஹுடைய தூதருடைய விடயங்களை ஆலிமல்லாதவர்கள் கேட்டு படிப்பதென்பது நபி அவர்கள் இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று நேரடியான சொன்ன ஹஜீஸ் காணப்படுகின்றோம் இது தக்கலீத் என்ற ஆதாரங்களை பற்றி பேசாமல் விடை என்று தெரிந்தாலும் சரிகளை பார்க்காமல் பின்பற்றுகின்ற தக்கலீத் என்ற வரையறைக்குள் இது வரமாட்டாது எனவேதான் இந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற விடயம் சரியானது ஆலிமல்லாத மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புரான் சுண்ணாவில் சொல்லுகின்ற உளமாக்களிடம் கேட்டு சட்டத்தை பின்பற்ற வேண்டும் நபி அலைஹி அவர்கள் ஒருமுறை வீட்டுக்கு வெளியே வருகின்றார்கள் மக்கள் ஒரு விடத்திலே கருத்து முரண்பாடு பட்டுக் கொண்டிருக்கின்றனர் நபி அவர்கள் சொன்னார்கள் கோபமுற்றவர்களாக சொன்னார்கள் அவர்களை நோக்கி சிறு கற்களை மண்ணை எடுத்து எரிந்துவிட்டு சொன்னார்கள் தெரிந்ததை கொண்டு அமல் செய்யுங்கள் தெரியாததை தெரிந்தவர்களிடம் கேட்டுக் என்று சொன்னார்கள் இது மது அல்ல இது தக்களீடு அல்ல எனவே தெரியாத ஒரு மனிதன் அல்லாஹுடைய குரானில் இருந்து ஹதீஸில் இருந்து எடுத்து சொல்லுகின்றான் என்றால் அவனிடம் தெரியாத சட்டத்தை தெரிந்து பின்பற்றுகின்றீர்கள் என்றால் இது ஆகமானது என்பதை தெளிவாக எதிர்க்கின்றார்கள் நான்காவதாகவும் இறுதியாகவும் எழுதுகின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான பகுதி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மதுகபோலுடைய இன்றைய நிலை மதுகபோலை ஒரு மனிதன் இஸ்லாமாக பின்பற்றினால் அதனால் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றார்கள் இவர் குரானுக்கு முரணாக இஸ்லாமிய சரீரத்துக்கு முரணாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் ஆலிம் மட்டுமல்ல அது எங்களுடைய மூதாதையர்களாக இருக்கலாம் ஆட்சியாளர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஷரீரத்துக்கு முரணானவை சரிகளை பார்க்காமல் ஒருவன் பின்பற்றுகின்றான் என்றால் செய்கின்றான் என்றால் கொள்கின்றான் என்றால் விரும்புகின்றது என்பதால் ஏவோபித்த முடிவின்படி இது ஹராமானதாகும் என்று சவுதி அரேபியாவின் உலமா அவையின் தலைவரும் உப தலைவரும் மற்றொரு உறுப்பினரும் சொல்லிவிட்டு அல் குரான் வசனங்களை பயன்படுத்துகின்றார்கள் சுருக்கமான இந்த நேரத்திலே அனைத்து வசனங்களையும் சொல்ல முடியாது ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகின்றேன் ஏனைய வசனங்களின் இலக்கங்களை குறிப்பிடுகின்றேன் நாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனம் இருபத்தி அத்தியாயத்தின் அறுபத்தி வசனம் மூணாவது அத்தியாயத்தின் முப்பத்தி வசனம் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி மூணாவது வசனத்தின் அறுபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி அத்தியாயத்தின் அறுபத்தி வசனம் போன்ற வசனங்களை இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே ஒரே ஒரு வசணத்தை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தினால் மதுவ புகழை ஒரு முஸ்லிமின் அடையாளமா நலமின்பால் செல்லக்கூடிய ஒரு வலிவேலின் அடையாளமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவ்வா சொல்லுகின்றான் அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே சுட்டு பொசுக்கப்படும் நாளிலே அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹையும் தூதரையும் நான் பின்பற்றி இருக்கக்கூடாதா என்று அவர்கள் கேட்பார்கள் நான் மேலே பல வசனங்களை சொன்னேன் இவை அனைத்தும் அல்லாவுடைய சரியத்துக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அதனை பின்பற்றுபவர்களுக்குரிய தண்டனையை சொல்லக்கூடிய வசனங்களை சவுதி அரேபியா உலமாக்களின் உயர்மட்ட உலமாக்களின் ஒன்றியத்தின் தலைவரும் உபதலைவரும் மற்றொரும் சொன்ன பயன்படுத்திய குரான் வசனங்கள் அதே ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் அல்லாவை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றும்போது சொல்லுகின்றான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் இறக்கியதை தவிர நான் வேறு எதனையும் பின்பற்றுவதில்லை என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் இறக்கியதை மட்டும் பின்பற்றுகின்ற நபிக்குரிய தீர்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான் நிச்சயமாக நீங்கள் நெருவழியிலே இருக்கின்றீர்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் மதுரபோ என்பது நபியுடைய காலத்தில் இருந்ததல்ல முகம்மது அலஹி சலாத்துவத்தாம் அவர்களை தவிர எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் அவரிலே தவறு ஏற்படும் என்று எங்களுக்கு மேலே ஒரு அல்துரான் வசனத்தை நாம் சுட்டிக்காட்டினோம் ஒரு சாராதை நோக்கி அல்லாவுடன் அவர்களுக்கு எங்களுடைய மூதாதையரை நாம் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் யார் என்றால் இஸ்லாத்தை நிராகரித்து வழிகாட்டுக இருந்தவர்கள் எனவே இந்த மது என்பது நபி அல்லாத மனிதரை சரிபிளை பார்க்காமல் குருட்டுத்தனமாக பின்பற்றுவது இது தெளிவான ஒரு வழிகேடாகும் இத்தகையவர்கள் நாளை மறுமை நாளையில் நரகீரே போட்டு பொசுக்கப்படுவார்கள் இப்போது நாம் சொல்லுகின்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த உண்மையை நாம் பின்பற்றி இருக்க என்று அப்போது கேட்பார்கள் ஆனால் எந்த பிரயோஜனமும் அளிக்காது நிரந்தர நரகீரை அவர்கள் நுழைந்து என்பதை மேற்படி பத்துவாவை வழங்கிய அந்த அறிஞர்கள் இந்த அத்தனை குரான் வசனங்களையும் முன்வைத்து இதனை உறுதிப்படுத்துகின்றனர் எனவே மதுகபோல் என்பது மதுகபோல் என்றால் நபி அல்லாத மனிதனை சரிபுளை பார்க்காமல் விலை என்று தெரிந்தாலும் குறுப்புத்தனமாக பின்பற்றுவது இது முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல இது சார்பை நிராகரிக்கின்றவர்கள் செய்யக்கூடியது ஆகவே இது பற்றி மேலடிய விவரங்களையும் தெளிவுபெற்று நேர்வழியை கொண்டு வருவதற்காக அலக்குரான் இருக்கின்றோம் நேர்வழி எது என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் தேட வேண்டும் நபி அவர்கள் அதனை தேடி பல மாதங்கள் பல காலங்கள் தனி இடத்திலே ஒதுங்கி இருந்தார்கள் என்று சென்ற ஜும்மா தெளிவுபடுத்தினோம் அதனை முன்மாதிரியாக எடுத்து வெறும் மிஸ்வாக் செய்வதை மட்டும் சுண்ணா என்று நினைத்து தாடி வளர்ப்பதை மட்டும் சுண்ணா என்று நினைத்து விடாது நேர்வழி எங்கே இருக்கின்றது அது எனக்கு கிடைக்க மாட்டாதா என்று தேடிச் சொல்வது ஒளியில் மதுஹபோல் என்பது முஸ்லிம்கள் அல்லாதவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது இஸ்லாத்திலே அது ஒரு மனிதன் இமாம் ஷாபி அவர்கள் சொன்னது போன்றும் ஹதீஸ் கிடைத்து பிறகு வேறு நபருடைய தீர்ப்புக்களை நான் உதாரணம் சொன்னேன் தயமம் செய்யும் போது இரண்டு முறை நிலத்திலே கையை அடிக்கின்றார் என்றால் நபியவர்கள் ஒரு முறைதான் நிலத்திலே அடிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்ற ஹரிஷ் அதனை நாம் எடுத்து சொல்லி அவர் தெரிந்து கொண்டதன் பிறகும் என்ற குறுப்புத்தனமான போக்கிலே இவர் செல்லுகின்றார் என்றால் அவரை நிரந்தர நகைக்கு இட்டுச் செல்லும் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றிவிடும் எனவே அல்லாங்காவாக இருந்தாலும் அவுளியாக்களை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நதி அவர்களும் அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்டதைத்தான் நான் பின்பற்றுகின்றேன் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் எனவேதான் அந்த நபி அவர்கள் நிச்சயமாக நீங்கள் நேர்வழில் இருக்கின்றீர்கள் என்று அவ்வாறு வழங்கியிருக்கின்ற அருகுரானையும் சனியான ஹதீசையும் பின்பற்றுகின்றவர்கள் மட்டும் நேர்வழியில் இருக்கின்றார்கள் அதற்கு முரணாக ஹதீச்கள் கிடைத்த பின்பும் அதனை புறக்கணித்து மருதபோலை பின்பற்றுவது எவருக்கும் ஹலால் கிடையாது என்று இமாம் ஷாபியும் சொல்லிருக்கின்றார்கள் ஆணும் சொல்லுகின்றது அபீதும் சொல்லுகின்றது நபி அவர்கள் மரணித்து ஏறக்கூடிய ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த மருதபோலுக்கு இஸ்லாத்திலே ஒருபோதும் இடம் கிடையாது ஒரு முஸ்லிம் தூக்கி எரிந்து விட வேண்டும் அவ்வா சொன்னது போன்று அவனிடமிருந்து இறக்கப்பட்ட வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் தூய்மையான உள்ளத்தோடு பின்பற்ற வேண்டும் தூய்மையோடு இந்த வங்கியை பின்பற்றினால் அது மட்டும்தான் என்னை சோனத்துக்கு அழைத்துச் செல்லும் தூய உள்ளத்தோடு வங்கியை மட்டும் பின்பற்றி மன்னிக்கின்ற முஸ்லிம்களாக அவ்வா எங்கள் அனைவரையும் அங்கீகரித்தல்வான அப்போதுலயோ சுபகான